சத்தியம் சத்யம் புனச்சியம் உத்ருத்தியாஸ்திரம் பரம் நாஸ்தி நேசவா இந்த ஸ்லோகம் அனைவரும் அறிந்தது கைகளை உயர்த்தி இது உண்மை இது உண்மை என்று சொல்லுகிறேன் சத்தியம் சத்தியம் புனச்சியம் உத்திருத்திய புஜமுச்சதே வேதாது சாஸ்திரம் பரம் நாஸ்தி வேதத்த காட்டிலும் உயர்ந்ததாகவோ வேறுபட்டதாகவோ வேறு சாஸ்திரம் இல்லை வேதுவே சிறந்த சாஸ்திரம் நல்லது தீயதை அறிவித்து நல்லதை பற்றும் வழி தீயதை விளக்கும் வழி ஆகிய அனைத்தையும் சொல்லு கொடுக்கும் வேதமே ஒரே சாஸ்திரம் அதேபோல வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாப் பரம் கேசவனான பகவானைக் காட்டிலும் உயர்ந்ததோ வேறுபட்டதோ வேறேது தெய்வம் கேசவனே அனைத்து கிளேசங்களையும் போக்குகிறான் கேசவ பெருமாள்னு சொல்லுகிறோம் க என் பிரம்மாவுக்கும் ஈசன் என்க்கும் வ இவர்கள் இருவரையும் நியமிப்பவர் இவர்கள் இருவருக்கும் சுவாமி என்ன கேசவனுக்கு திருநாமம் அந்த கேசவன் பிரசஸ்தேசபாசம் கொண்டவர் நீண்ட குழல் அழகு கொண்டவர் கொள்கிற கொள்கின்ற கோளிரலை நீலநூல் தழைகோள் அண்ணுமாயன் குழல் என்று நம்மாழ்வாருடைய போசரம் கனகரேனு கருப்பா நிகுநிகின்னு நெய்பூசி அடர்த்தியா நீண்டு நீல வர்ணத்தோடே ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய குழற் அந்த குடலுக்குத்தான் எந்த புஷ்பமும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த குடலுக்குத்தான் எந்த திருவாபரணமும் சாத்தப்பட வேண்டும் திருவானுக்கு எத்தனையோ கைங்கேடுங்கள் பண்ண வேண்டும் ஓரொரு நாளும் புஷ்பம் சமர்ப்பிக்கலாம் ஓரொரு நாளும் பிரசாதம் சமர்ப்பிக்கலாம் அனைத்தும் மெய்யிடம் நல்லதோர் நியதமும் அத்தாணி சேவகமும் கை அடைக்காயும் கழுத்துக்கு பூனுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடம் சாந்தமும் தன்னு பகவானுக்கு சந்தாலங்காரம் பண்ணுகிறோம் முத்தங்கி சேவை பண்றோம் ரத்தனாங்கி சமர்ப்பிக்கிறோம் பவித்திரோத்சவம் நடக்கிறது பூச்சாத்தி உற்சவம் நடக்கிறது எத்தனையோ வசந்தோத்சவம் நடக்கிறது பிரம்மோற்சவங்கள் நடக்கிறது தெப்போத்சவம் நடக்கும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் நித்யோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் சம்பத் எத்தத்தனை உற்சவங்கள் எத்தனை கைங்கரியம் பகவானுக்கு பண்ணவன் இருக்கு திருப்பணிகள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து கோவில் முழுக்க பழுதுபாக்க வண்டிருக்கு தினப்படியே தொடைத்து பெருக்கி முழுக எல்லா இடத்திலையும் கோலம் போட வேண்டிருக்கு நந்தவனம் அமைக்க வேண்டி உள்ளது புஷ்கரணி குளத்தையெல்லாம் தூர்வாரி பண்ணவன் இருக்கு இப்படி ஒரு கோவில் இருக்கு இது பகவானுக்கு செய்யப்படும் கைங்கே அதே மற்றொரு வகை பார்த்தால் யாகம் செய்ய வேண்டும் ஹோமம் செய்ய வேண்டும் பாராயணங்களை பண்ண வேண்டும் கஷேத்திர யாத்திரை போக வேண்டும் புண்ண திவ்வதேசங்களுக்கு செல்ல வேண்டும் புனித நீரிலே நீராட வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் அடுத்தது நம்ம வீட்டிலேயே பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொண்டு அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் பிரசாதத்தை பண்ணி சமர்ப்பிக்க வேண்டும் அவருக்கு மாலை தொடுத்து கட்டணும் அவர் முன்னாடி உட்காந்து பாடணும் ஆடணும் நாமசங்கீர்த்தனம் எத்தனை அப்போ ஒன்னொன்னு பார்த்தா இதுவும் கை கரும்தான் பகவானுக்கு கைங்கரும் கோவிலுக்கு போய் பண்றது இதுவும் திவதேசங்களுக்கு போய் பண்றது இது பக்தர்கள் பாகவதர்களுக்கு பண்றது இது நம்ம வீட்டில் பெருமாளுக்கே பண்றது இப்படி எத்தனை விதத்தில் கைங்கரம் உள்ளது இதெல்லாமே தொண்டு தானே ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான் அறிவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி தந்தைக்கே இந்த கைங்கர் எனக்கு வேணும் வேணும் பிரார்த்திக்கிறார் தனக்கேயாக என கொள்ளுமீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே பெருமானுக்கு மிக அவசியம் அதைத்தான் கிஞ்சித்காரம்னு சொல்லுவார்கள் கிஞ்சித்து என்னால் சிறிது கிஞ்சித்காரம் சிறிதாவது தொண்டு ஏன் பெருமானுக்கும் பக்தர்களுக்கும் சிறிதாவது தொண்டு புரியணும் அடிக்கடி தொண்டு தொண்டு சொல்றீங்களே தொண்டு நிறுவனம் கைங்கரியம் திருப்பணி ஏன் இன்னொருத்தருக்கு தலைவனைங்க நான் பண்ணணும் என் குடும்பத்தை பாத்துங்க போறாதா அவர்களுக்கு நல்லது செய்தா போறாதா என்னத்துக்காக நான் இப்போ இந்த பள்ளி அந்த பள்ளிக்கு ஒத்தாசை பண்ணணுமா அநாத ஆலங்களுக்கு போய் ஒத்தாசை பண்ணணுமா டெஸ்டியூட் சில்ட்ரனை நாம ஜாக்கிரதையா பாத்துக்கணுமா யாராருக்கோ கல்வி புகட்டதுக்கு உதவணுமா சோர் இல்லாத குழந்தைகளுக்கு சோர் போடணுமா பால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணுமா இதெல்லாம் நமக்கு எதுகுசாமி தலைவலி இப்போ நம்ம குடும்பத்தை பார்த்தா போறாதோ நாம் எதற்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நாம் எதற்கு பெருமானுக்கு கைங்கரியம் புரிய வேண்டும் என்று கேட்கலாம் அப்படின்னு அடிப்படையில ஒன்னு புரிஞ்சுக்கலே அர்த்தம் பகவானுக்கு நாம் அடிமைங்கிறான் அவனுக்கு அடிமை அவர் கொடுத்த உடலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர் கொடுத்த ஜானத்தாலே தான் சம்பாதிக்கிறேன் அவன் கொடுத்த வேலையில தான் வேலை பார்த்துருக்கேன் இந்த குடும்பத்தையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அனைத்தையும் படைப்பவன் தான் ஆக முழு முதல் காரணமாய் சாமான்ய காரணமாக பகவான் தான் இருக்கிறான் நம்மை படைத்ததோ நம்மை ஆட்டிப்பதோ அனைத்து அவன் எண்ணம் இல்லாத போயிடுத்துனா தான் இதுக்கு அவருக்கு உழைக்கணும்னு கேப்போம். இந்த கேள்வி எவ்வளவு வேடிக்கையா இருக்கு தெரியுமா ஒரு இடத்துல அப்பாயின் ஒரு மாசம் வேலை பார்த்தேன் ஒன்னாம் தேதி அன்னைக்கு எனக்கு சம்பளம் வந்தாகணும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி என்ன அசூம் கண்டிப்பா முப்பது நாள் நான் அவருக்கு தான் வேலை செஞ்சிருக்கேன்னு ஆச்சு சம்பளத்துக்கு வந்துட்டேன் முப்பது நாளா அப்பாயின் வாங்கினேன் போல ஒன்னாம் தேதி போய் முதலாளி வேலை செஞ்சா தான் முப்பது நாள் வேலை செய்ய அது வேலை செய்யணுமா ஒருத்தருக்கு நாம எம்பிளாயி ஆயிட்டும் ஒருத்தருக்கு நாம சர்வெண்ட் ஆயிட்டோம் வேலை செஞ்சம் ஓடுறோம் கார்த்தால ஏழரை மணிக்கு ஓடுறோம் அப்பாயின்மெண்ட் லெட்டரே இல்லாமல் எதையும் டிமாண்டே பண்ணாமல் உனக்கு ஒன்னாம் தேதி இல்ல தினமுமே சோறு கொடுக்கறேன் தினமுமே ஜானம் கொடுக்கறேன் தினமுமே பக்தியை வளர்க்கிறேன் தினமும் கூலி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி நம்ம படைத்தான் அல்லவா ஒருத்தன் அவனுக்குத்தானே நான் முதல் அடிமை அப்புறம் தானே மத்த எல்லாருக்குமே அடிமை அப்ப படைப்பாளியான பகவானுக்கு நாம் அடிமை என்று ஏற்றுக்கொண்டால் எப்படி ஆஃபர் லெட்டர் வாங்கி நான் ஆகணுமோ அத போல பகவானுக்கு அடிமை அவரால் படைக்கப்பட்டோம் நாமும் நம்மளை கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆப்ஷனே இல்லையே நம்மாலே நம்மை உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியாது பகவான் நம்ம உற்பத்தி பண்ணிருக்கார் அவர்தான் இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார் என் கர்மாதீனமாக பகவானே சரீரத்தை கொடுத்து அப்ப நான் அவருக்கு அடிமை அவர் கடிமையான அவரு தன வேலை செஞ்சானாகணும் திருப்தியா வேலை செஞ்சாகணும் வேலை பார்க்கிற கம்பெனியை பத்தி வெளியில வாசல்ல தப்பா பேசினோம் அடுத்த நாள் பார்த்தால வேலை தங்காச்சு ஆனா படைத்த கடவுளை பத்தி எத்தனை தப்பா பேசிட்டு இருக்கும் அடுத்த நாள் உயிரை வாங்கியுடைய சொல்லிருக்கிறார் அப்ப இத்தன கருணை பெருமானு கொண்டு என்னை படைத்து பெற்ற தாய போலே இவன் திருந்தி வருவான் வருவான்னு காத்து கொண்டிருக்கிறார் அவன் நமக்கு சுவாமி அவன் சேஷி அவனுக்கு தொண்டுபுரியனும் என்ன தன்னடைய வர வேண்டும் அவனுக்கு அடினது புரிஞ்சு போயிடுச்சுனாலே அடுத்தவனுக்கு தொண்டு புரிந்து தான் தீர வேண்டும் சரி அதற்கும் வந்து விடுவோம் பகவானுக்கு நான் அடிவேன் தெரிஞ்சுட்டேன் அவனுக்கு கைங்களுக்கு கைங்க ஆனா அதுல முக்கியமான ஒரு கேட்ச் ஒரு ஆபத்து இருக்கு அந்த ஆபத்தை பத்தி தான் இப்ப கேள்வியே அப்ப பெருமானுக்கு கைங்கரியம் பக்தர்களுக்கு கைங்கரியம் தெரிஞ்சது அந்த கைங்கருக்கும் போது ஒரு ஆபத்து இந்த மணத்தான் இருக்கு ரோஜா பூ தலையில சூடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு கூடவே முள்ளுன்னு பாருங்க அந்த முள்ளு பயப்படுத்துறது ஒன்பதாவது கேள்வி கஷ்டம் தம்பிகம் என்று எது சொல்லப்படுகிறது எது தம்பம் பதில் சொல்றார் தம்பா தர்மம் துவஜோச்சரையா தர்ம தோச்சையா கொடி கம்பம் தோடி தரையா உயர்ந்த கொடியை பறக்க விடுதல் எதுக்கு கொடி பறக்க விடுவா இது இந்த நாடு இந்த நாட்டோட கொடி இது சபை இந்த சபையோட கூடி இது இந்த நடக்க போறது இதனுடைய கொடி அப்படிங்கிறதுக்காக கொடி பறக்க விடுறாள் இல்லையோ அப்ப கொடி அனைவருக்கும் அறிவிப்பு செய்ய வேணுங்கிறதுக்காகத்தான் கொடி ஒரு என்ன பண்ணார் கொடி கட்டி எதுக்கு சுவாமினா நான் இந்த கோவில்ல திருப்பணி பண்ணேன் அவளுக்கு இன்னத்துக்காக ஒத்தாசம் பண்ணேன் இந்த பிள்ளை ஏழை யாரும்தான் படித்து கொடுத்தேன் இவனுக்கு ஷோர் இல்லையே ஷோர் போட்டேன் அந்த கிராமத்துல இருக்கிறாளுக்கு பால் இல்லையே பால் கொடுத்தேன் ஒன்னொன்னுக்கு ஒரு கொடி கட்டி வச்சுக்கார் இவர் அன்னதாத்தா கொடியேத்தி நான் அன்னதாத்தான் சுருட்டார் இவர் நிறைய பால் கொடுத்தார் கொடியேத்தி பால் கொடுத்தவர் சுருட்டார் அப்ப நான் பண்ணும் தர்மத்தை பறையறிவிக்கிறா போலே கண்டோரா போடுறா போலே என் புகழ் எல்லா இடத்திலையும் பரவணுங்கிறதுக்காக வேணும்னு கொடிகட்டி வைக்கிறேன்னு இல்லையோ தானத்தையும் தர்மத்தையும் மறைத்து செய்யாமல் உலகத்தார் புகழணுங்கிறதுக்காகவே தான தர்மம் பண்ணணும் இல்லையோ அப்படி பண்ணா அது தம்பம் இதத்தான் கண்ணன் கீதையில் மதர்த்தர்ஜனம் என்னிடம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் கீதையில சாதித்தார் கருட புராணத்தில் சொல்லும் போது பக்தன் பல வகை அவனுக்கு எட்டு அடையாளங்கள் இருக்கு அதுல முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமோ என் விஷயமா டம்பத்தை காட்டக்கூடாது அது என்ன சாமி டம்பம் டம்பம்னா அவர் டாம்பிகம் டாம்பிகம் விட்டாலே வெறும் பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்றவரு பல பேர் இடத்துல போவோம் போட்டோ எடுத்துக்கணும்னு விடுவா அவ கூட நின்று அவளோட போட்டோ எடுத்து மாலை போடச்சே திரும்பி பார்த்துட்டேதான் இவருக்கு இப்ப மாலை போடுறதுக்காக வந்தீரா இல்ல போட்டோ எடுக்கிறதுக்காக மாலை போட வந்திரா போத்துறதுக்கு வருவா இவருக்கு சால்வ போ நிறைய பேர் இந்த தகுதி ஒண்ணு பிரிச்சுதான் இருக்கு அது எவ்வளவு தூரம் உடுத்திக்க முடியும் எவ்வளவு தூரம் போத்திக்க முடியும்னு தெரியல குளுருக்கு சால்வ போத்திக்கலாம் பளபளப்புக்காக தகுடி போத்திக்கலாம் ஒரு தரமான இடுப்புல சுத்தறத்துக்கு வரணும் மேல போடுறதுக்காகவான்னு வரவேண்டும் இது ஒண்ணும் இல்லாமல் இவ்வளவு பெருசு குரு தகுதி அது வளானு கையில கூட நிற்காது தோல்லை போட்டா நிற்காது தகுடி போட்டுவாங்க தகடி போத்தி நான் குடூருக்கு போத்திக்கிறேன் கவலை இல்லப்போ போட்டோ எடுத்தாச்சா மாலை போடச்சே போட்டோ மறுநாள் கார்த்தால வந்துருமா எந்த சங்கத்தினுடைய ஆனுவல் சாபினர்ல அது வந்துருமா இதெல்லாம் முக்கியம் இது மக்களோட மக்கள் பழகும் போது பேச்சு வாக்கிலேயே இன்னார் வந்து கால விழுந்தார் இடமே கிடைக்கலயா வலியுறுத்தி பேசுறதிலேயே பல பேருக்கு நோக்கு இருக்கும் கண்ணன் தெரிவித்தார் என் பக்தன் ஒரு நாள் தம்பம் அடைவதில்லை விஷயமாக என்ன கை பண்ணினாலும் அர்ஜுனான் அவன் அதை பறைசாற்றி கொள்வதில்லை தானம் செய்ய தர்மம் செய்ய ஆனால் அதை ஊருக்காக புகழுக்காக செய்வது கூடாது எது புகழுக்கா செய்யப்படுறதோ எது செய்யப்படணுங்கிறதுக்காக செய்யப்படாமல் சாஸ்திர சொல்லிட்டு பண்ணல இத பண்ணாருங்கிற புகழ் கிடைக்கணும் நாலு பேர் எனக்காக விழா எடுக்க வேண்டும் இந்த புகழ் கிட்டட்டும் அப்படிங்கறத எல்லா இடத்திலையும் பரப்பிக்கணுங்கிறதுக்காக இருந்தால் அது டம்பம் மதுரவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர் அவர் நம்மாழ்வாருடைய பெருமையை உலகத்திலும் பரப்ப போனார் அப்படிங்கிற எட்டு திக்கிலையும் நான் பரவ செய்ய போகிறேன் அவர் செய்தார் நம்மாழ்வார் தான் செய்து கொள்ளவில்லை நம்மாழ்வாருடைய சிஷியர் அவர் அருள் உலகட்டும் பரவணுங்கிறதுக்காக செய்தார் நாமே நம் புகழை பரப்பி கொண்டாலோ நடந்துருக்கும் அதுல பேர் எத்தனை பேர் போட்டிருக்கு ம்பது பேர் இவ் பிரிச்சு கல்வெட்டு திருப்பணி என்ன பண்ணிருக்கா மண்டபம் கட்டியிருப்பா மண்டபம் பெருமாள் எழுந்துருளட்டும் அப்படிங்கறதுதான் சின்ன மண்டபம்னா மண்டபத்தினுடைய நாலு தூண் இருக்கலாம் தூண்கள்ல சிற்ப வேலைப்பாடு இருக்கும் சுவர் இருக்கும் அல்ல பெருமாளிருக்கும் என்ன பண்ணா அந்த அடிச்சு வச்சு தாங்கள் தங்கள் துன்பத்தார் இத்தனை பெருமானுக்கு அந்த டம்பம் பிடிப்பதே இல்லை காதும் காதும் வைத்தா போல் கொடுப்பது எடக்கைக்கு தெரியாமல் கொடுத்தால்தான் அது சிறந்த தானம் பாண்டாள் பாசரத்தில் ஆயிரம் தடா அக்காரடிசில் நூறு தடா வக்காரடிசில் நூறு தடா வெண்ணை நாறு நரும் பொழில் மாலிரும் சோழன் நான் நூறுதடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் சுந்தர சோளுடையான் பிராரூட ஸ்ரீஹி ஏறு திருவுடையான் திருமாலிருந்த சோழமலை அழகன் அந்த அழகனுக்கு ஆண்டால் ஆசைப்பட்டால் நூறு கங்காளம் வெண்ணே நூறு கங்காளம் அக்காரடிசில் ரொம்ப ஆச்சரியமா சமைத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத எத்தனை பேருக்கு தண்டோரா போடலாம் அவ சொன்னா கண்ண வாயே திறக்காசத்தில் நமக்கு என்ன திரும்ப வேணுங்கிறார் உன்னே ஒன்னு வேண்டுகோள் எனக்கு வேற ஒன்னும் வேண்டாம் நான் இன்னொரு நூறு கங்காளம் வைக்க போறேன் அதையும் நீ வந்து சாப்பிட்டு போன அதுதான் எனக்கு பண்ணிக்கிற பெரிய உபகாரம் அப்ப பகவானுக்கு நாம் செய்கிறோம் என்னால் அவன் சொத்தை அவனுக்கு கொடுக்கிறோம் இதில் நாம் பறைசாற்றி கொள்வதற்கு ஏதுமே இல்லை விஷயத்தில் தம்பத்தை காட்டாதே என்ன சட்டினுக்கு டாம்பிகத்தை லட்சுமணன் கூடவே இருக்கார் கணியல் மன்றார் அவர் தான் காட்டு கூட போனார் சித்திரகூடத்தில் இலக்குவன் இருக்கிறான் ராமலட்சுமணர்கள் மந்தாகினி அமர்ந்திருக்கிறார்கள் அப்பதான் பரதன் நாட்டிலேருந்து சித்திரக்கூடத்துக்கு வரார் ராஜ்யத்தை ராமனிடத்தில் சமர்ப்பித்து திரும்ப நாட்டு வர வேண்டும் வேண்டுவதற்காக அனைவரையும் கூட்டிக் கொண்டு பரதன் வருகிறார் பெரிய சேனைய லக்ஷ்மணன் கண்டான் அவ்வளவு தூரத்துல வந்துட்டு இருக்கு அந்த கொடி தங்க நாட்டு கொடின்னு தெரிஞ்ச உடனே உச்சு பார்த்தான் பரதன் தெரிந்தான் சட்டுன்னு தப்பா புரிஞ்சுட்டான் ஓ பரதன் ராமனை கொல்றதுக்கு வராம தாயார் நாட்டை பறித்தாள் உயிரைப் பறிக்க வருகிறான் விட்டேனா பார் போய் கவசத்தை போட்டுண்டான் வெள்ள எடுத்தான் வாழ எடுத்தான் அம்ப எடுத்துண்டா வேகமா போனான் ராமன் தடுத்து நிறுத்தி எங்க போறா லட்சுமணன் வரட்டும் ஒரு நாளும் பரதன் தவறடைக்க மாட்டான் காத்திருந்தான் பரதன் வந்தது நேர கிழவு தான் நமஸ்காரம் அழுத கண்ணீர் ஓயலே ஒரே அறத்துதல் புலம்புதல் ராமனிடத்துல ராஜ்யத்தை ராமா திரும்பிவார் அழுதான் சட்டுன்னு ராம லட்சுமணனை பார்த்து என்னமோ சண்டை போட வரா எதிர்க்க வரான்னு சொன்னிய லட்சுமணன் நிலைமையை விழுந்தவன் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறான் இவனை பார்த்தா இந்த வார்த்தை பேசினால் என் அர்த்தத்தோட பார்த்தான் அப்பவே எட்டு ஜான் உடம்பு ஒரு சானா கூறுகி போச்சு லட்சுமணனுக்கு இப்பேற்பட்டவன் இடத்தில தப்பு பண்ணிட்டமேனு அதோட நிறுத்தல ராமன் லக்ஷ்மணா உனக்கெனமோ நீ தான் தொண்டு புரியதும் என்ன அதிகமா படுத்து சத்தமே போடாத தொண்டு செய்பவன் பரதன் நீ எப்ப பார்த்தாலும் உனக்கே பேரெடுத்து தொண்டு செய்கிறவர் ஒரு வார்த்தை சுடி சொல் ராமன் பேசினார் எதிராஜ்ஜத்தேதோஸ்தம் இமாம் பாஜம் பிரபாஷே வக்ஷாமி பரதன் திருஷ்டுவா ராஜ்யமஸ்மை பிரதீயத்தான் உனக்கு நாட்டுல ஒரு கண்ணுக்கு போல் இருக்கு அதான் என் கூடவே இருக்கே உனக்கு வேணும்னா ஆசை இருந்தா சொல்லு பரதனை பார்த்து சொல்றேன் நாட்டு வேணுமா குடுத்துரு நாம காட்டு போவோம் நான் கிடைச்சு போறேன் லக்ஷ்மணா நீ நாட்டை தாராளமாக ஆளலாம் எப்பேற்பட்ட தொண்டு மனப்பான்ம லக்ஷ்மணனுக்கு ஆனா ஒரு நிமிஷம் அந்த சத்தம் ஓடாத பரதனை பத்தி தப்பா நினைச்ச உடனே எவ்வளவு கோபம் ராமனுக்கு ஆக நாம் டம்பத்தை துறக்க வேண்டும் தொண்டை தொண்டாக செய்ய வேண்டும் எதுவிர புகழுக்காக செய்வது கூடாதுங்கிறது